இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல அதையும் மீறி உங்கள் மனது 92.7, Big FM கேச்சு நல்ல படத்தை அப்படின்ற தோனி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நேற்று நைட்டி தான் அதை பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் தெண்டாஸ்டிக்ஸ் நம்மளுக்கு கச்சிது போய் தேட்டரில் உட்காந்து நம்ம இந்த நூற்றி இருபது ரூபா கொண்டு தான் பேசுவோம் மற்றபடி நியாய தரத்தில் வைக்கிறது இந்த பக்கம் கீழே போச்சா அந்த பக்கம் மேலே வந்து தான் அதுக்கப்புறம் ஸ்டார் கொடுக்குறது மிளகா கொடுக்குறது இந்த ஐட்டம் எதுவுமே இருக்காது கேமராவை பற்றி பேசுறதுக்கு நம்மளுக்கு அவ்வளோலாம் தெரியாது ஸோ படம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றது பார்க்கும்போது தவாய் தவம் தெய்வ திருமுக படத்துக்கு அப்புறம் நான் கதறி கதறி அழுத ஒன் ஆஃப் த படமாக இதை ஆயிடுச்சு செம்ம ஃபீலிங்ஸ் ஆஃப் த எமோஷன்ஸ் நிறைய இடத்துல வந்து என் பக்கத்தில் இருக்கிற ஆண்டி ஐயோ ஏன் எதுக்கு ஆண்டியோட பொண்ணணி அப்படின்றா அவங்க வந்து அவங்க அவங்க அவங்க அவங்க அவங்க அவங்களுக்கு <genetics> <YouTube> <-Tri> மிடில் க்ளாஸ் அப்பாவுக்கு பயங்கர கஷ்டப்பட்டு வளர்கிற ஒரு பாசமிகு ரெண்டு பசங்கள் அதில் ஒரு பொண்ணு நல்ல பிரில்லியன்ட்டு பையன் வந்து கிரிட்டு தான் தெரியும் படிப்புலாம் வராதுப்பா அப்படின்ற மாதிரி அந்த ட்ரெயிலில் போட்டாங்களா அந்த மாதிரி பையன் ஸோ இந்த பையனை அவர் படிக்க வைக்கிறதுக்காக எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் தவிழ் படி தபாட் படி ஆனதுக்கப்புறம் அவருக்கு புரியுது வாட் நான் எஜுகேஷன் சிஸ்டம் இஸ் த ஓல்ட் வேர்ல்டு இஸ் கண்டினியூங் இந்த இண்டியா அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகி அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்றதான் நிறைய இடத்துல அழை வச்சு நான் ரொம்ப முக்கியமான ஒரு படம் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது இசை ஞானியோட இசை அதெல்லாம் பற்றி இதுக்கு நீ பேசுவேன் பேசுறது எதாவது தகுதி தான் தெரியல கரெக்ட் கிடையாது இசை வந்த படத்துக்கு ரொம்ப ஹெல்ப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல வந்து அதுக்கப்புறம் ஓவரால் இந்த படத்தில் சில சினிமா தனங்கள் எல்லாம் என்ன பேசலாம் இருக்கும் ஆனா அதெல்லாம் அப்படியே நோக்கி வச்சுட்டு பிரகாஷ் ராஜுக்கு ரெண்டு கையும் அப்படி இருக்கி வந்து கங்காச்சுலேஷன் சொல்லலாம் என்ன இவருக்கு முன்னாடி சினிமாவில் இருக்கிறவங்களாம் இருக்காங்க இப்பதான் இவர் பதினஞ்சு இருபது வருஷம் ஆகுது வச்சா கூட வரும் அவ்வளவு வருஷத்துக்குள்ளேயே அவாரிக்கிற படங்கள் எல்லாமே ரொம்ப மீனிங்ஃபுல்லான படங்கள் அதே மாதிரி முதல் வாட்டி அவர் டேரக்ட் பண்ணிருக்கிற இந்த ரொம்ப ஒரு முக்கியமான படம்சங்க முடிஞ்சா <lesen> இந்த <padk> 92.7 <muchan> பாரு